पुरुषोवाव யருஷோவாக அனசீபவாதி கேவலோதனியா சூஷத்தில அது சோதனி புருஷத்தி பிரச்சவிஷய வைதி தியானமே வைக்கிறது நக்ரியா ஒரே மாதிரியா புத்தி ரெண்டு இடத்துலயும் வருது ஆனா ஒரு புத்திங்கிறது தியானம் இன்னொரு புத்தி புரியா இதுக்கு நான் உதாரணம் தான் கேட்டேன் அக்னியை பார்த்தா அக்னின்னு தெரிகிறது அக்னி அப்படிங்கிறது பிரத்யமா தெரிகிறது அக்னியை பார்த்தா இதே மாதிரி யோசாவாக கௌதமாக அஞ்சாக்கினி வித்தியில அஞ்சு அணக்கினியை அக்னியாக சிந்தனை பண்ணி சொல்லிடுச்சு அக்னி இல்லை ஆனா அதை அக்னியாக சிந்தனை அதுக்கு சமைப்பு தூமம் அங்காரம் போகிறது எல்லாம் கல்வனம் பண்ணி வச்சிருக்கு இப்ப ஒரு அக்னியாகவும் ஸ்திரீய ஒரு அக்னியாகவும் சொல்லியிருக்கு அப்ப தியானம் பண்றவன் புருஷனை அக்னியாக அவன் பாவனம் பண்ணலாம் அப்படின்னா அவன் எப்படி பார்க்கணும் அக்னின்னு பார்க்கலான் அக்னியையும் அக்னின்னு பார்க்கலாம் இப்ப மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு அக்னியை அக்னின்னு பார்த்தா அது அக்னி இல்லாத புருஷனையும் ஸ்திரீயையும் அக்னின்னு அவன் பார்த்தான்னா இது தியானம் இது தியானம் இல்லை ஏன் இது சோதனாதந்தம் புருஷன் அக்னி எப்படி பார்க்க முடிஞ்சுது ஒரு விதி இருக்கு அதனால நான் அப்படி பார்க்கறேன் எனக்கு இச்சை இருக்குது அந்த விதி எனக்கு அனுஷனானங்கிற இச்சை அதனால விதியையும் தன்னுடைய இச்சையையும் பொறுத்து அவன் அக்னி இல்லாத ஒரு பதார்த்தத்தை அக்னிங்கிற திருஷ்டியை ஏற்படுத்தன அந்த பதார்த்தத்துல அதனால அக்னிங்கிற யுத புத்தி இருக்கு அனக்னிங்கிற அக்னி புத்தி இது வந்து ஆசாரிய ஆரோக்கம்னு சொல்றது இது கிரியை மானகரமான மானசமான ஒரு கிரியை ஆனா அகனியை பார்த்தா அகனியே தெரியுது இது கிரியை இல்லை ஏன் இதுக்கு ஒரு விதி வேண்டியதே இல்லை யாருக்கா தெரியுது பண்ணப்பட்டவனுக்கு தான் அகனியா தெரியணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி அவங்க இச்சை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால இது தியானமே எவ்விட்டது நற்கா பிரத்ய விஷய வஸ்து சந்திர ஞானமே எவ்வளவு நக்ரியா இது பிரத்யா அபிவி ஏவம் सर्व प्रमाण विषय वस्तु प्रमाण विधियाल सर ध्यान ध्यान प्रे अण उपयोग अब இப்ப பிரம்மாத்ம விஷயம் ஜானம் பிரம்மாத்ம விஷயம் அப்படி ஜானம் நோதனாதம் ஜான சாமான்யத்த எந்த ஜானமுமே விதிக்கு அகீனம் இல்லை அப்படின்னு சொன்னாரே இந்த ஆத்ம விஷயமான ஜானம் இருக்கு அகம் பிரம்மாத்மானம் இந்த ஜானமும் விதிக்கு அகீனம் இல்லை அப்படின்னா என்ன பூர்வபட்சம் இங்க சொல்லிட்டு வந்தா இல்லையா எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் உபாசிக்கிட்டே ஒரு விதியை சேர்த்து விட வேண்டியது ஆத்மாவை உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு ஆத்மாவை உபாசனம் பண்ணுன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் இந்த வந்தது அப்படின்னு சொன்னாரோ அப்படி சொன்னால் இவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது விதிக்கு அதிகம்னு சொன்னதாக அதுதாக தெரிஞ்சுக்கிறேன்னா விதி தெரிஞ்சுக்கிறேன் விதி ஒரு காரியத்தையும் அனுஷ்டானம் பண்றேன்னா விதம் அனுஷ்டானம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த விதியால விதிக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கிறேன் ஆத்ம ஜானம் அதனால ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடிய வேதாந்தம் விதி சேர முடியாது விதிபரம்னு சொல்ல முடியாது இது வஸ்துபரமாக சொல்ல வேண்டியிருக்கிறதுனால விதிக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி மத்தையும் சரி யூதிரமும் நோதன ஒரு விதிக்கு அதினா அதனால வேதாந்தராட்சிங்கிற விதியை சொல்ல முடியாது அப்போ அஹ் கேட்கலாம் இங்கே சொல்ல முடியாது ஆனால் பிரத் விதி சொல்லப்பட்டிருக்கேன் ஆத்மவியோத்திய நந்தவியாசி அப்படின்னு சொன்னால் அப்படி அனுஷயத்து அர்த்தம்யோகம் இருக்கேங்கிறதுக்காக அதனுடைய அர்த்தம் அர்த்த பிரதி அப்படியே வரணுங்கிறது எந்த நியமமும் நீங்க காரியம் வெற்றது இல்லையா அதுல ஒரு கூர்மையான அந்த கத்தியாக எதையாவது ஒண்ணு போட்டோம்னா அதை வெட்டணும் தான் அதனுடைய ஆனால் அது அந்த வசூடைய ஒரு யோக்கியத்தையும் அபேட்சித்தது எதை வேணாலும் வெட்டிட முடியாது ஆகாசத்தை வெட்ட முடியுமா ஆகாஷ் கத்தி வெட்டும் அப்படிங்கறதுனால ஆகாசத்தை வெட்ட முடியாது அதே மாதிரி ஒரு செல்ல சாரங்கள்ல கட்டியை போட்டோம்னா கட்டிதான் உணாரம் அதை வெட்ட முடியாது உபலாவுக்கும் பிரயுக்துற பயிற்சியம் உபராதிகள் பாங்கள் பாரங்கள்ல நாங்கள் கத்தியை உபயோகப்படுத்தினோம்னா பாராங்கல இதுதான் தெரிஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி இந்த விதிவு சப்தம் இருக்கு எதை விதிக்கங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு விஷயம் எது ஆக முடியும் எது ஆக முடியும் கிரியே தான் விஷயம் ஆக முடியும் ஞானங்கிறது விதிக்கு விஷயம் ஆக முடியாதுன்னு நாம் நிரூபணம் பண்ணோம் அப்படி இருக்கிறதுனால இந்த விதி வாக்கியங்கள் எல்லாம் குஞ்சீகவதி அதாவது விதிக்க முடியாமல் தன்னுடைய அர்த்தத்தை தியாகம் பண்ண அப்படின்னா என்ன இந்த சவிய சவிய பிரத்தயமோ எய்மோ இல்லைன்னா விதிங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பட பிரயோகப்படல பிரயோகம் பண்ண என்ன அர்த்தத்துல இருக்குன்னா அது வேற ஒரு அர்த்தத்துல சொல்லணும் ஒரு பிரசம்சை சொல்றதுக்காக இருந்து இப்ப எப்படின்னா திரஷ்ட இருக்கு தரிசனம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆர்டர்ச்சிக்க முடியாது கூட சொல்றது உங்களுக்கு நாம எத்தனையோ பதார்த்தங்கள் எல்லாம் பார்க்கணும் சில பதார்த்தங்கள் நாம பார்க்க வேண்டிய பதார்த்தங்கள் சில பார்க்க வேண்டாத பதார்த்தங்கள் இந்த மாதிரி பல பதார்த்தங்களை பார்த்துட்டு சுருத்தி என்ன சொல்றது ஆத்மாவை தவிர வேற எதுவுமே பார்க்க வேண்டிய பதார்த்தமே இல்லை பாக்குறதுக்கு யோகியமே ஆத்மா ஒண்ணுதான் பார்க்கறதுக்கு யோகியமானது நீ பார்க்க வேண்டிய பதார்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய பதார்த்தம்னு சொன்னால் அருகார்த்தையை கவியப்படுத்தியலாமே சொன்னாக்க இதுதான் யோகியமானது நீ பார்க்கணும்னு சொன்னால் இதுதான் பார்க்கணும் பார்க்க இதுதான் பார்க்கணும் வேற எதுவும் பார்க்கறதுக்கு யோகியமே இல்லை அப்படின்னு அந்த அர்த்தத்துல பிரயோகம் தத்விஷையே ஆத்மான விஷய லீனா ஷூயமான ஈஷரில் ஆத்மீக்கே உபாசித்த வாக்கியம் இருக்கு அந்த உபாசனங்கிறது ஜானம் தானே தீர்மானம் கிடைத்த விதிப்பிரத்யம் லிங் பிரத்யமே இருக்கு அந்த லிங்க் பிரத்யத்துக்கு அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லைனா விதிங்கிற அர்த்தம் இல்லை இதுதான் உபாசனம் பண்ண தருந்தது சொல்கிறது அது அர்த்தத்தை தியாகம் பண்றதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அநியோஜிய விஷயத்துவ ஒரு விதினு சொன்னால் அந்த விதிக்கு ஒரு ஆசான ஒரு கர்த்தா இருக்க அந்த கர்த்தா கர்த்தான்னு சொன்னாந்திரமாக இருக்கான் விதி சொல்லிருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் நியோஜியம் இருக்க முடியாது இருக்கு நியோஜியம் அவனை சொல்றது இது என்னுடைய காரியம் நான் நினைச்சு என்னுடைய இச்சையார இதை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவனை நினைக்கிறேன்னா அவனை அந்த நியோஜியம் இல்லாததுனால இது விதியாக சொல்ல முடியாது அதிகாரி இல்லையே விஷயத்துவா குவன் உபகாரத்து அதிபதி ஆனா இப்படி சொன்னா உடனே சந்தோஷம் வருது ஞானத்துல தான் அதிகாரி என்ன உண்டு யோகியம் கிடையாது தர்மாவுக்கு அதிகாரி வேறு ஞானத்துக்கு அதிகாரி வேறு அப்படின்னு சொல்றது இல்லையா ஆரம்பத்துலேயே அதிகர் பலம் வேறு பலன் தித்யாத்தியம் வேற வேறையும் சொல்லிட்டு வரச்சு அந்த எல்லாம் என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னா ஞானத்து அதிகாரி இல்லை தியான சாதனத்துக்கு அதிகாரியும் நம்ம வந்து விசாரித்து பார்க்கணும் சிரவண மனநாதிகள்லாம் ஜியானத்துக்கு சாதனம் அதுவே தியானம் இல்லை ஆத்மசாட்சா இல்லை அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்கு காரணமான சாதனமான சிரவண மனநாதிகள்ல தான் யாருக்கு அதிகாரமும் விசாரம் விசாரம் ஞானத்துல யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது ஞானத்துல விதியும் இல்லை எதுல விதி இருக்கோ அதுல தான் அதிகாரி தேவைப்படும் அதனால அனுயோஜிய விஷயத்தா குங்கி பந்தி உபலாரி சுயுத்த குர தைக்ஷாதி வருகிறேன் அகேய அனுபாதேய வஸ்து விஷயத்தின்றதுக்கு அப்புறம் எதுவும் அனுஷம் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த வஸ்துவை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த வஸ்துவ ஒன்னா நம்ம அடையறதுக்கு பிரயத்தனம் இல்ல சொல்லறதுக்கு பிரயத்தனம் இந்த ரெண்டு பேருக்குதானே சேதம் உபாதேயம் ஆனா ஆத்மஸ்வரூபத்தில் இது ரெண்டுமே பண்ண முடியாது அப்ப தெரிஞ்சுட்டு அதை கூட பண்ண வேண்டியதுன்னு சொன்னா என்னத்தை பண்றது பண்ணி ஒண்ணும் பண்ண பண்றது உபாதான பாக்கியம் இருக்குமோ அதுல தான் விதிங்கிறது சார்த்தகமாக முடியும் ஆத்ம ஜான விஷயத்துல விதிமே சார்த்தகமாக முடியாது ஏன்னா தியானாற்பரம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால எங்க இடத்துல விதி வர முடியாது அகேய அனுபாதேய விஷயத்தோ கிளா ஆத்மாத்தியுனோத்தியங்கிறது நம்ம தனியாக வச்சு நோட் திர்டவியோத்தியங்கட பதத்திலே தவியம் வித்தியாசத்திலேயே தான்ங்கிறது ஒரு கிரியங்கிறது கிரியே அந்த கிரியையில் விதி எந்த விதமான ஆட்சேபணும் இல்லை திர்டர பதம் இருக்கு இந்த பதத்துல தவிரப்படத்தையும் போட்டிருக்கு அது ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சந்திக்கிறான் இத்தியாதியும் இருக்குங்களோ ஆத்மாவாரே விதிஞ்யாசித்தா இந்த மாதிரி எல்லாம் வருது சைவ திரஷ்டவியா ஆத்மா போதவியா பல வாக்கியங்கள் சொல்றாரு அப்ப திரஷ்டவியா உபாசிதா இந்த மாதிரி பல வாக்கியங்கள்ல விதி மாதிரி அதான் தியான விதி இருக்கிற மாதிரி சில வசனங்கள் இருக்கு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றேன் எதுக்காக அந்த மாதிரி சொல்லிருக்கு ஜானாதி வேற வேற விதமா சொல்லலாம் இல்லையா அதே அப்படி சொல்லிருக்கு அது பதில் சொல்ற சுவாபாவிக பிரவருத்தி விஷய விமுகீகரணார்த்தா இது மகன் இந்த இடத்துல விதிங்கிறது கொஞ்சம் விதி மாதிரி சொன்னா தான் எடுபடும் பொருள் இருக்கு என்ன சொன்னா காரணம் சொல்ற அர்த்தவாதம் கூட சில இடத்துல விதியோட சில காரியங்களை செய்ய முடியும் எப்படி சாமான்யமா புருஷனுக்கு எந்த வித விஷயத்துல பிரவருத்தி வர முடியாதோ அந்த விஷயத்துல அதாவது தானாக ராகத பிரவர்த்தி வர முடியாதோ அந்த விஷயத்துல இவனுக்கு பிரவருத்தி வரதுக்காக யாராவது ஒருத்தர் பிரேரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்துல இவனுக்கு பிரவர்த்தி வரல ஆனா பிரவருத்தி வர வேண்டிய வரணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு அப்படியான நான் என்ன பண்ணுவேன் ஒன்னா பிடிச்ச கல்வன் பண்றா அப்படின்னு சொல்லி பலாத்காரமாக பண்ண வரேன் இல்லை அந்த விஷயம் இருக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு அவனுக்கு அதை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லியே போனேன்னா ஓ அப்படியான தானா பிரவருத்தி வரும்படியா பண்ணுறேன் ரெண்டு விதங்கள் இருக்கு இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கு சில இடத்துல என்ன பண்றதுன்னா அந்த வஸ்துவை பற்றி ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி விடுறது பேர் விட்டது அது அப்படின்னு தானா மனசுல இச்சை ஏற்பட்டு ருச்சி ஏற்பட்டு பிரவிறத்தி வந்து வர்றது சில இடத்துல என்ன பண்றதுன்னு சொன்னால் அது பாட்டு இருக்கு இதுவும் அரசவாதம் தான் ஆனா இது பண்ணிய ஆகணும் பண்ணலன்னா இவ்வளவு தொப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுச்சனா இப்ப என்னாச்சு இது விதியோன்னு நினைச்சிட்டாவது அவனுக்கு பிரவர்த்தி வந்துவிடும் பிரவருத்தி எதுல வருதுங்கறத விவேச்சனம் பண்ணி பார்த்தோம்னா ஜியானத்துல நேரடியா பிரவருத்தி இல்லை ஜியானத்தை இவன் பண்ணலை தியானம் வரத்துக்கு எது சாதனமோ அதுல இவனுக்கு பிரவருத்தி ஏற்படாது இப்ப தியானமே விதிக்கப்பட்ட பட்டா மாதிரி இந்த வாக்கியத்துல தெரிவி ஜாத்தவ்யா அவசியம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓ அப்படியான நமக்கு அது பேசாமல் இருக்காது அதுக்கு ஏதாவது நம்ம கண்ணிய ஆகணும் சிரவண மனாதிகள் கண்ணியே ஆகணும் சொல்லி சிரவண மனநாதிகள்ல பிரவருத்தி வரத்துக்காகவே ஜாத்தவியகான கவ்ய பிரயோகம் அங்க பண்ணி இல்லாட்டா ஒரு சிரமணம்னா அந்த பெண்ணை சிரமம் இருக்கு அப்படின்னு பேசாமல் இருக்கட்டும் போகலாம் இல்லையே விடக்கூடாது சொல்ற சுவாபாவிக பிரவருத்தி விஷய விமுகீகரண அர்த்தி இருக்கு அதுதான் நான் சொன்னேன் இந்த அர்த்தவாதம் வந்து இவனை இந்த விஷயத்துல புத்திய உண்டு பண்ணி பிரவிறிக்க வைக்கிறது பிரவருத்திக்க வைக்கிறதுங்கிற அம்சம் கொடுங்க அந்த அம்சம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இந்த பிரவருத்திக்கு மாறுதல விரோதியான எந்த பிரவருத்திகள் அந்த பிரவருத்திலேருந்து இவனை நிவர்த்தி ஏற்படுத்த இதுதான் இதோடைய முக்கியமான காரணம் இல்லாட்டா என்னாச்சு முதல்ல விதி சொன்னும் போது தெரியலையான்னு தெரிஞ்சது இந்த யார் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தெரிஞ்சது இருந்தாலும் இவனுக்கு விரோதியான பிரவருத்திகள் இருக்கும் போது இதுல ஒரு ஈடுபாடு ஏற்படுது இப்ப வந்து இத பிரசம்சை பண்ணி விட்டாச்சுன்னா இது ரொம்ப உசக்தி அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா இதுக்கு விரோதியான பிரவருத்திகள்னா குறையிறது அதுல இவனுக்கு ஒரு வழிமுட்சம் ஏற்படும் அப்படியானால் தானா விஜயவாக்கிய பிரச்சி ஏற்படுறது விஜி வாக்கியத்திலே ஒரு பிரக்கிரியை ஆத்மாவை அப்படின்னு வெளியாச்சுன்னா இப்ப என்ன அனாத்மா பாக்குறதுல இருந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா வழியில வந்து விடலாம் அனாத்மா இவனுக்கு ஒரு வழிமுட்சியம் ஏற்படும் அதுக்குதான் இந்த விஜய் உபயோக விஜி உற்பத்தியம் உபயோகப்படுறது விட ஆத்ம ஜானத்தை விதிக்கிறதுக்காக உபயோகப்படுறது யோகி पुरुषः आत्यंतिकं नावृरादीस्तयागल ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தேதான் இருப்பான் இதுதான் எனக்கு சுகமே வரணும் அனிஷ்டம் ஆகும் வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு இந்த எண்ணத்தோடு இதுக்கு என்ன சாதனம்னு அன்வேஷனம் பண்ணிக்கிட்டு பாக்கிய விஷயத்துல தேடி போய் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஆனா எவ்வளவு பிரயத்தனம் பண்ணினாலும் அந்த இடத்துல ஆபேசிகமான குருகார்த்தம் அவனுக்கு கிடைக்கிறது ஏதோ ஆபேஷிகமான ஒரு துக்க நிவர்த்தி ஏற்படுறதுல நிரந்தரமான துக்க நிவர்த்திங்கிறது ஏற்படுறது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வாக்கியம் என்ன சொல்றது ஆத்மாவின் வாக்கியம் என்னது கோசராமான காரிய சங்காரங்களுக்கு அதாவது தேகேந்திரிய சங்காரம் தேகேந்திரியங்களிலேயே அவனுக்கு ஆத்ம புத்தி இருக்கிறதுனால அவன் அதாவது பாக்கியத்தை அனாத்மாவிலேயே ஆத்ம புத்தி இவன் அனாத்ம விஷயத்தினாலேயே தனக்கு புருஷார்த்தம் ஏற்பட முடியும்னு நினைச்சிருந்து பிரவிறி கொள்வதன் அபேட்சிக்கிறது என்னன்னா ஆத்தியந்தமான புருஷார்த்தம் தனக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கிறவனை பார்த்து வாஸ்த விஷயப் பிரவிறியாக அவனுக்கு அப்பேற்பட்ட புருஷார்த்தம் வர முடியாது இதுக்காக ஆந்தரமான வசுவைத்தான் நீ சொல்கின்றாகும் ஆத்தியந்த புருஷார்த்த வஞ்சனம் காரியரண சங்காச பிரவரு தோஷராஜ் விமுகீகரித்த இந்திய சுபத்துக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் இவனை திருப்பி விட்டு பிரத்யகாத்மோ பிரவர்த்திய பிரவாகம் இவனுடைய பிரவருத்தி பிரவாகம் அதையே திருப்பி விட்டு ஆத்ம விஷயத்தில பிரவருத்தி வரட்டும் அப்படின்னா என்ன வாக்கிய விஷயம் சில சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணிந்தே இருக்கானே ஆத்மாவ தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சாதனங்கள்ல அனுஷ்டானம் பண்ணட்டும் சிரவண மனநாதிகளை மனநாதி வழி விதிகள் அதுல பிரவருத்தியை ஏற்படுத்துறது கிரஷ்டியகாங்கிறப்படும் நேரடியாக தர்சனத்துல அவங்க பிரவருத்திய விதிக்கல அதுல அதுல விதி இல்லை அத தரிசனத்துல நேரடியான பிரவருத்திய அது ஒண்ணு தரிசனத்தின் சாதனமான ஏற்படுத்த அனுபராதேயம் ஆத்ம தவம் உபதிஷே இடம் சர்வம் விஜயமாத்மா இப்ப அவன் வந்து சரி நான் வந்து வந்தாச்சு அங்கே தெரிஞ்சு சிரவணாதிகள் பிரவருக்கு அதுக்கு வந்தாச்சு இப்படி இருக்காச்சு அவன் என்னை சொல்ற சொல்லிக் கொடுக்கணும் இப்ப விதி இல்லை வஸ்துஸ்வரூப போரகமான வேதாந்தம் அவனுக்கு தியானத்தை உண்டாக்குறது அதாவது உபதேசம் பண்றது ஆத்மான்றது எப்படி இருக்கு ஆத்மா ஆத்மஸ்வரூபம் அத்விதீயமாக இருக்கு இது எல்லாமே ஆத்மா அவர் சொல்றது ஜடமா ஆத்மா ஆத்மா ஜடமா இருக்கு இப்படி இருக்குங்கிறது சொல்றதுக்காக ஆத்மா ஒன்று தான் இது எல்லாம் அதுல ஆரோபிதமாக இருக்கு அதனால ஆத்மா அதிதீயம் ஆத்ம ஜான எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது உபவாதம் எத்தம் ஆத்மீ வாபோத்தேனக்கம் விஜயாதாரமரேனீங்கமா பிரம்மா இத்தியாதிகாக்கியங்கள்னால ஆத்மஸ்வரூதம் தான் எல்லாம் ஆயுடுத்து சொல்லியாச்சினா அதுக்கப்புறம் இவனுக்கு தர்சனம் ஒவ்வொரு இந்திய இந்திரியத்தினால ஒவ்வொரு விஷயம் ஜியானம் ஏற்படுறது அந்த ஜானத்துல திருபுடி ஏற்படுறது ஜாதாவாகவும் அது ஜேயமாகவும் தியானங்களும் இது எல்லா துவைதமும் சர்வத்வைதமும் இல்லாமல் போகிறது ஜாத் ஸ்வரூபம் அது சுத்த சாட்சி சுரூபமாக இருக்குது விஜய்யாதார வரை சேன விஜயானிங்க ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஜானம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆத்மஸ்வரூபம் ஜாதாவாக இருக்கிறதோ ஜேயமாக இல்லை அதனால இவன் என்ன தெரிஞ்சிருந்தான் தன்மையே தெரிஞ்சு கொடுத்து சொல்ல முடியாது ஏன்னா யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஆத்மா அதனால ஆத்மா ஆத்மாவையே தெரிந்து சொல்ல முடியாது ஏன்னா ஜாதகமாகவும் இணைதமாகவும் ஒரு பதார்த்தம் இருக்க முடியாது அதனால பாக்கிய விஷயங்கள் இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது யாரு தெரிஞ்சுக்கிறானோ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அவர் தியானம் நேரடியாக விட முடியாது பயமாத்மான்யா ஆலோசிக்காப்தி மாதிரி எல்லாம் வேகம் சொல்லுவாங்க ஒன்று ஆத்மாவுக்கு பல வியாப்திங்கிறது கிடையாது பல வியாபாரம் சொன்னால்தான் அந்த தியான அதாவது ஞாபக விரோதம் கற்றுக்கர்மாக விரோதங்கள் எல்லாம் வந்து விற்பி வியாப்திகளை கிடையாது தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு விருத்தி பசண்டாக்கார விறத்திங்கிறது உடாக அமீதப்பட தான் பாப்பா